வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் துணைவர் வருபடலம் நஞ்சயின்றவன் நெற்றி நாட்டத்தினால் நல்கும் வெம்புரி வெம்மையை ஆற்றல் அல்விமலை செஞ்சிலம்பு அடித்தாக்களின் நமமணி சிதர் அஞ்சி ஓடினித்திரம் உணர்ந்தனள் அகத்துள் மாயமன் முதல் அமரர்கள் ஈசனை வணங்கி நீவோர் மைந்தனை தருகை நெற்றி நெற்றின் ஆட்டத்தால் ஆயவன் சுடர் உதவியோர் மதலையாய் அமர்வான் ஏகினான் சரவணத்து எனத் தெரிந்தனள் இறைவி அன்னதன் பின்னர் உமையவள் எனது பாலமலன் தன்னருள் பெருமதலை தோன்றா பகை தடுத்த பொன்னகு இறை விரிஞ்சன் மால் முதல புத்தேளிற் பன்னியற்கலாம் புதல்வரின்றாக என பகர்ந்தான் இமயமாமகள் இத்திரம் புகன்று மீண்டி ஏயிச் சமயம் யாவையும் நிறுவிய கண்ணுதல் தலைவன் அமலமாம் திருமுன்னர் வந்தரிக்கு முன்னறிதாம் கமலமாரடி கண்டனல் பணிந்து கண்களித்தாள் கும்பர்யாவரும் குறையிறந்தடலும் நீ உதவும் செம்பொறி தொகையாற்றலும் வெம்மையும் தெரிந்து வெம்பி முற்றுடல் பதைப்புற அகன்று இவன் மீண்டேன் எம்பெரும் தகை அவ்வழல் நீக்கலால் என்றாள் கன்னி இங்னம் பகர்தலும் கருணை செய்து அருளி தன்னிடத்தினில் இருத்தினன் முன்னம்போடலில் சிதற நூபுற முழுதும் என்னை ஆளுடைய நாயகன் முன் இலங்கினவால் தளிரின் மெல்லடி பரிபுறமாயின தனந்து மிளரும் அந்நவணிகளின் ஆணையால் விமலை ஒளிறு நல்லுறு தோன்றின ஐமுகத் தொருவன் தெளிறு முச்சுடர் அகத்திடைய மர்ந்திடும் செயல் போல் எண்ணிலா நவமணிகளின் உமையுருவெனைத்தும் கண்ணினால் தெரிந்து அருளினால் வம் எனக் கழற அண்ணல்வர்வகை மணிக்கு ஒரு சக்திகளாக நன்னினார் சக்திகள் அமரர் நல்த்தவத்தால் பருப்பதக் கொடிபுரை நவசக்திகள் பரமன் திருப்பதத்து இடைவணங்கி நின்றவன் இடைச் சிந்தை விருப்பம் வைத்தலும் முனிவர் தம் மகளிர்போல் விரைவில் கருப்பம் முற்றனர் யாவது உண்மையவள் கண்டாள் முனம் புரிந்துலகளித்தவள் அனைகற்பால் முதிரும் சினம் புரிந்திவன் எமக்கு மாறாகிய திறத்தால் கணம் புரிந்த இக்கருப்பமோடி இருத்திற்பல் காலம் இனம் புரிந்த நீர் யாவரும் என்று சூழ் இசைத்தாள் ஆவதில் நடுக்கம் உம் கண் மேதர் மேய்வியர்த்தனர் அவ்வியர்ப்பு அதனில் தேவதேவனருளினார் தினகரத்திரள் போல் ஓவில் வீரர்கள் இலக்கர் பந்து உதித்தார் படுத்தனை பொறும் கண்ணினர் வியர்ப்பினில் பந்து ஆங்கு அடுத்த மாணவர் ஓர் இலக்கத்தவரும் அசனி கடுத்த சொல்லினர் பொன் தொகில் உடையினர் கரத்தில் எடுத்த வாளினர் பலகையராகிண்டினரால் அனையர் யாவரும் ஈசனை அடைந்த நன்புற்றிவாகி அமலன் நாமங்களை ஏத்தி பனை கருங்கழல் வணங்கி முன்னிற்றலும் மற்ற புனிதநாயகவர்த்தமை நோக்கியே புகழ்வாகேமினோ நீவிர்கள் யாவரும் பயத்தால் இந்திராதியர் பகைவரை அழுதுவதற்கு மது கந்தவேல் படையாகுதீர் என்னவே கழறி முந்து பேர் அருள் புரிந்தனன் யாவர்க்கும் முதல்வன் இன்ப நீருடன் இவை அருள் புரிதலும் இலக்கம் நண்பெரும் திறள்மைந்தர்களாயினோர் நாளும் அன்பு மேதகு பரிசனர் ஆகிய அமலன் முன்பு நீங்களாது ஒழுகினர் செய்ணிமுறையால் மாற்றரும் சினத்தம்மை முன்கொடுமொழி வழங்க தோற்று நன்மணி உருவமாம் தோகையர் துளங்கி போற்றி வந்தனை செய்தி புரிந்தேற்றுடன் பற்பகல் அமர்ந்தார் மாமணி மகளிர் தம் கருவினுள் கணத்தவர் குழவியாய்ப்போந்து நிகரில் காளையராகி வீற்றியிருந்தனர் நெரிசேர் சுகன் படி பரமனை முன்னியே தொழுது அறதனங்களில் தோன்றிய மங்கையர் அகட்டில் கருவின் வந்திடு ஆடவர் ஈசனை கருதி புரியும் யோகுடன் இருத்தலில் ஆற்றரும் பரமது ஆதலும் உமையுடன் பரமனை பணிந்தார் இருவர் தம்மையும் பணிந்தவர் இன்று காரியணைய கருவின் நொந்தனும் இன் இனி யாம் பறிக்கல்லேம் அருள் புரிந்திடும் என்றலும் ஆதியம் கடவுள் பருவினால் உமையும் திருமுகம் நோக்கியே பகர்வான் ஏலவார் குழல் கௌரி நீன் செய்ய தாள் இடையில் சாளு நூபுரத்து உதித்தவர் உனது சாபத்தால் சூலினான் பற்பகலில் சுமந்தார் எனப் பணித்தான் இறைவன் இங்கு இது பணித்தலும் நன்று எனவல் செய்து உமை மாதரை நோக்கி மொய் பினரைப் இனி என்றலும் அவர் வயிற் உறையும் யோகூடை வீரர்கள் இத்திரம் உணர்ந்தார் மரத்தல் இல்லதோர் உணர்வுடை வீரர்கள் மற்றி திறத்தை நாடியே யோகு விட்டு உள மகிழ் சிறப்ப இரத்தில் நீங்கிய பரம்பொருள் அருள்முறை இறைஞ்சி பிறத்தல் உன்னியே முயன்றனராடை பெயர்வார் பரிபுரந்தனின் முன்வருமங்கையர் பறைதன் கருணை கொண்ட சொற்கேட்டலும் கவர்ச்சியை அகன்று மேல்தம் பணிந்தேத்தியார் முதல்வர்களாகியே நனியோர் பந்த நீங்கே சனித்தனர் ஒன்று இலா பதின்மர் எந்த யார் அருள் பெயர் கொடே இருநில வரைப்பில் சுந்தரன் விடை முகத்தவன் தோன்றியவா போல் பேராகுவை உடையவன் இளவல் பேரருளால் சூரவாகுலம்பானவர் பெராபகை தொலைப்பான் ஏரவாகுறும் செம்மணிப்பாவை தன்னிடத்தில் வீரவாகு வந்து உதித்தனன் உலகா அம்பியப்ப வீரவாகு வந்து உதித்தனன் உலகலா அம்பியப்ப வீரவாகு வந்து உதித்தனன் உலகளா அம்பியப்பிரளவல்லியார் தந்தி சூரறிவியன் படையாங்கரளவல்லீருள் அகற்றுவான் எழுந்த வெண்கதி போல் திரளவல்லினை அணைய பூன்முலையுடைத் தெய்வத் தரளவல்லிபால் தோன்றினன் வீரகேசரியே மக்கள் வானவர்க்கு அருண் துயர்புரியும் வல்ல உணர்தொக்க வீரமா மகேந்திரப் பெருவளம் தொலைய செக்கர் நூபுற புட்ப ராகத்திற்பால் சிறப்பால் தக்க வீரமா மகேந்திரன் வந்து அவதரித்தான் ஆதவத்தனி கடவுளும் வடவையாரழலும் புதுமதியமும் வெள்குறத் திகழ்கோ மேதகத்து அமர்பாவை விண்ணவர் புரியும் மாதவத்தினால் வீரமா மகேஸ்வரன் வந்தான் தான மாநிலத்தேவர்கள் மகிழ்வுற தகுவரான பேரெல்லாம் முடிவுற அறம் தலையெடுப்ப காணல் சேர்வை டூரிய மின் இடைக்கழற்கால் வீரமா புரந்தரன் என்பவன் வந்தான் சூரராக்கமும் துணைவர் தம்மாக்கமும் சூழும் தீரராக்கமும் வானவர் ஏக்கமும் சிதைய பாரராக்கமள் கொன்றே வேணியன் அருளதனால் வீரராக்கதன் வந்தனன் வைரமில் இயல்பால் கரகத்தனிமால் வரை எடுத்து ஒரு கணத்தில் புரகதத்தினை விழைத்தவன் அருளினால் புணரிக் குரகதத்தினை பைங்கனல் கொம் என அழல் போல் மரகதத்திவால் வீரமார்த்தாண்டன் வந்தனே மையல் மாக்கரி வாம்பரி மணித்தேர் வெய்யதானவர் பல்தொகை இமைப்பினில் தடுமானவன் பவள மாமொழி பெயர் தையல் தன்மையின் வலிய வீராந்தகன் கந்து உதித்துடும் வியன்னரமடங்களும் கடலின் முந்து உதித்துடும் ஆலம் வடமையும் முரண நந்து உதித்த நல் களமணி பாவை நல்தவத்தால் வந்து உதித்தனர் வீர தீரப் வலியோன் இந்த வீரர் ஒன்பதின் வரும் ஈசனுதருளால் தம் தம் அன்னையர் நிறம் கொடே பொல்துயில் தாங்கி வந்து பற்பகல் வளரும் தரு உருப்பொடுமடவார் உந்தியின் வழி நான் முகத்து அண்ணல் போல் உதித்தார் உதிதருமத்திரள் வீரர் அரியணை மேலம்மை உடன் உரைந்த நாதன் பாத மலர்கள் பணிந்து எழலும் அவர் கண்டு பார்ப்பதியை பரிவால் நோக்கி மதிவுடையர் திரல் உடையர் மாணவரும் களத்தினர் நம்மைந்தர் புதிய அலர் நந்தி தனி கணத்தவர் என்றான் சுருதி பொருளாய் நின்றான் தேவி அது கேட்டு மைந்தற்கு அருள் புரியவர்க்கு எல்லாம் சிவன் வெவ்வேறு தாவில் சுடர் உதவி வியப்பில் வரும் ஓர் இலக்கம் தனையரோடு நீவீர்களும் ஒன்றின் உங்கட்கு இறையவனாகிய சேயை நீ இங்கின்றி ஏவல் அவன் செய்து ஒழுகுதீர் என்றான் அவரும் இலக்கத்தோர் ஓர் இலக்கத்தோர் தம்மோடு ஒன்றி புள்ளி அன்பாகியம் பெர்மான் சினகரத்தை அகலாமல் அம் கண் வைக மென்பானல் புறையும் விழிச்சக்திகள் ஒன்பதின் மறுகளும் விமல கண்ணி தன் பாலைகவாமல் அவள் பணித்த தொழில் புரிந்து சார்தலுற்ற